வணக்கம் நெட்டிரியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்திய செந்தில் குமார் இன்று ஏப்ரல் மாதம் நான்காம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆண்டு உலகை சுற்றி வளம் வந்தமைக்காக பிரான்சிஸ் பி சர்பட்டம் வழங்கி கவுரவிக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ராபர்ட் வால் பிரிட்டனின் முதலாவது பிரதமராக பதவியேற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினான்காம் ஆண்டு நெப்போலியன் முதல் முறையாக தனது மகன் இரண்டாம் நெப்போலியனை அரசனாக அறிவித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு வில்லியம் ஹென்ரி ஹாரிசன் நுரையீரல் அலர்ஜியினால் காலமானார் பதவியில் இருக்கும் மரணமடைந்த முதலாவது அமெரிக்க அதிபர் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் இமாச்சல பிரதேசம் காங்ரா அருகில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் இருபதாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் ஒன்பதாம் ஆண்டு பனிப்போர் நிகழ்வாக பன்னிரண்டு நாடுகள் ஐக்கிய அமெரிக்காவின் தலைமையில் ஒருங்கிணைந்து நேட்டோ அமைப்பை உருவாக்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செனைகள் மற்றும் பிரெஞ்சு சூடானை உள்ளடக்கிய மாலி கூட்டமைப்புக்கு விடுதலை தர பிரான்ஸ் ஒப்புக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் கருப்பினர் தலைவர் மார்டின் லூதர்கின் டென்னிசு மாநிலத்தில் மெம்பிசு நகரில் ஜேம்ஸ் ரே என்பவரால் படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மருத்துவர் கூலி என்பவர் உலகின் முதலாவது தற்காலிக செயற்கை இதயத்தை பொருத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலக வர்த்தக மையம் நியூயார்க் நகரில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மைக்ரோசாப்ட் நிறுவனம் பில் கேட்ஸ் மற்றும் பால் ஆலன் ஆகியோரின் கூட்டில் ஆல்புர்கி நகரில் தொடங்கப்பட்டது ஆல்பு கெர்கி என்றும் இடத்தில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இளவரசர் நரோடம் சிகானூ அவர்கள் கம்போடியாவின் அரசு தலைவர் ிருந்து விலகினார் பின்னர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானின் முன்னாள் அரசு தலைவர் ஜுல் பிகார் தூக்கிலிடப்பட்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அங்கோலாவின் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு நோக்கில் அங்கோலா அரசும் யூனிட்டா போராளிகளும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரான்ஸ் நேட்டோ அமைப்பில் மீண்டும் இணைந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்தியாவின் தானே நகரில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் எழுபது பேர் னர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அப்போல்லோ ஆறு விண்கப்பல் நாசாவினால் விண்ணுக்கு ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சேலஞ்சர் விண்வெளியோடம் தனது முதலாவது விண்வெளி பயணத்தை ஆரம்பித்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மனோர்மணியம் பே சுந்தரம் பிள்ளை தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாகட்லால் இந்திய ஊடகவியலாளர் கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஜான் வள இலங்கை படைத்துறை அதிகாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிருப்பன் சக்கரவர்த்தி திரிபுரா மாநில முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி ஆர் மாணிக்கம் தமிழக கட்டிடக் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காமா வெங்கடராமையா தமிழக கல்வெட்டறிஞர் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாக்கா மூக்கையா தேவர் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாயா ஆஞ்சலோ அமெரிக்க கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஞ்சன் விஜய இலங்கை அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு அக்ஷய் கன்னா ஹிந்தி நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ரன் தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜான் ஸ்காட்டிஷ் கணிதவியலாளர் இயற்பியலாளர் வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கார் மெர்சிடிஸ் பென்ஸ் வாகனத்தை வடிவமைத்த ஜெர்மன் பொறியியலாளர் தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்டின் லூதர் கிங் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு காய்தே மினத் முகமது இஸ்மாயில் இந்திய முஸ்லிம் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜுல்பிகார் அலி போட்டோ பாகிஸ்தானின் நான்காவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன் இந்திய ஊடகவியலாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கி லட்சுமண ஐயர் எழுத்தாளர் கல்வியாளர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கிருஷ்ணா டாவிங்சி தமிழக எழுத்தாளர் நடிகர் இந்நாளின் சிறப்புகள் சீனா மற்றும் ஹாங்காங்கில் குழந்தைகள் தினம் என்று செனகல் நாட்டின் விடுதலை தினம் அங்கோலா நாட்டின் அமைதி நாள் மற்றும் நிலக்கன்னிகள் குறித்த அனைத்துலக விழிப்புணர்வு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை